ும் சா காலங்களிலும் உயிரோடு இருக்கும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து மறித்தார் என்பதற்கு சாட்சிகள் இன்றும் இவ்வுலகத்தில் இருக்கிறது ஆனால் அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு சாட்சிகள் இருக்கிறதா ஆம் இருக்கிறது அந்த சாட்சிகளை இந்த தேவ செய்தியின் மூலமாக புதியம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறார்கள் தானும் எப்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தார் என்ற சாட்சியையும் இந்த செய்தியில் பதித்திருக்கிறார்கள் தேவ செய்தி மூலமாக உயிர்த்தெழுந்த தேவன் உங்களையும் சந்திப்பார் என்று விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் புதிய சபையில் சார்பாக செலுத்திக் கொள்கிறோம் ஆமி ஒரு மகிழ்ச்சிகரமான பகல்வெளிக்குள் வந்திருக்கின்றோம் ஆண்டவராயேசு கிறிஸ்துவார் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் உயிர்த்திழந்த இயேசுவை தரிசிக்கும் முடியாத மறுபடியும் இந்த நாளின் நான் தேவ சோமத்தில் கிடந்து வந்து ஆண்டவராய தேவனை மகிமைப்படுத்தும் முடியாத மேலாண்மை கருமைக்காக ஆண்டவரை நான் சோதருகிறேன் ஹேலேலையா ஆண்டவராயேசு கிறிஸ்து மறித்தார் தற்செயலாய் மறிக்கவில்லை அவர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பிரகாரம் அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தினார் அதை நான் செய்வேன் என்று அவர் உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய சீடர்களுக்கு அறிவித்திருந்தார் இந்த பிரகாரம் நான் மறிப்பேன் உயிரோடு எழும்பி உங்களுக்கு முன்னாலே கலிலேயாவுக்கு செல்லுவேன் என்று சொல்லியிருந்தார் அவுண்ணமாக நடந்தது என்று நான் பாடுகிறோம் அண்டவராயசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஜீவித்த காலத்தில் நேக புதுமைகளை அவர் செய்தார் அற்புதங்களை செய்தார் அது யாரும் மறுக்கவே முடியாது ஆன அப்படினால்தான் பொறாமை கொண்டு நம்முடைய அழைந்து போய்விடும் இவரை இப்படி விட்டுவிடக் கூடாது கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் இப்படியெல்லாம் புதுமைகள் செய்திருந்த போதிலும் அவரை தேவகுமாரன் தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் காணுகின்றோம் அண்டவராகிய தேவ மறுத்து அவர் அடக்கமடப்பட்டு என்று உயிரோடு எழுப்பினாரோ அது முதற்கொண்டு ஒரு தேவனுடைய குமாரன் என்று முதல அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் காவிரி சந்ததியில் பிறந்தவரும் சுத்தம் உள்ள ஆவியின்படி தேவடைய சுமர்ந்து மரித்தோரில் இருந்து உயிர்க்கொழுத்தினாலே ரூபிக்கப்பட்ட தேவ குமார்கிறார் மரித்தோரில் உயிரோடு எழுந்தபடியால அவர் தேவனுடைய குமார் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கின்றார் அலேலுயா எங்கும் யாரும் அதை மறுக்க முடியாது எல்லா வீடுகளிலையும் அதாவது காலண்டர் தொங்கிறது கிறிஸ்து வரலாறு தான் அலே லுய்யா இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது மாற்ற வேண்டும் என்றாலும் அது ஏமாந்து போய்விடும் அருமையான கற்றலை பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறித்து அவர் உயிரோடு எழுந்திரபடினால அவர் தேவனுடைய சுதன் தேவட குமாரன் தேவகுமாரன் தேவன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று நாம் காணுகிறோம் என்று நாம் காணுகிறோம் அங்கேதான் இருக்கிறது என்று நாம் காணுகிறோம் தாவிதராஜா வேதத்தில் முக்கியத்துவம் பெற்றவர் ஒரு பெரிய தேவனுடைய தீர்க்க ஒரு வித்வான் சங்கீத உத்துவான் ஒரு தேவ மனிதன் என்று நாம் அவருடைய கல்லறையும் அதற்கு இன்றைக்கும் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் போயிருக்கும் போது அந்த கல்லறையை பார்த்தோம் தாவிதராஜாவுடைய கல்லறையும் மூடப்பட்டு தான் இருக்கின்றது கல்லரை இன்றும் பிறந்தா பிறந்தே இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா பாசைக்காரர்களும் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினர்களும் எல்லார்களும் போய் அதை காட்சியாக பார்த்துவிட்டு வருகின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆனபடினால அவர் மனிதன் அல்ல அவர் தேவ குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம் அலையலியா தாவிதராஜா தீர்க்க தரிசனமாக சொன்னார் என்று பிரசை அவன் தீர்க்கு தரிசனமா இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிற்கு மாம்சத்தின்படி கிறிஸ்துவை எலும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவர் உயிர்த்தழுதலை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து தாவித தர்சனமாய் இப்படி சொன்னார் இந்த நாங்கள் சாட்சிகள் உயிரோடு எழுப்பிகளாக இருந்தார்கள் இன்றைக்கு அதாவது அல்லவா நான் அடக்கம் எனப்படுவேன் எழுந்திருப்பேன் என்று அவர் ஏற்கனவே ார்கள் <tellement i temi> இதற்கு பலத்த பாதுகாப்பு வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அப்படி செய்தார்கள் என்று மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி வசனங்களை ஒரு வாசிப்போம் ஆயிரத்தி நாளுக்கு பின்னான மறுநாளிலே ஆசாரியரும் கூடி வந்து சொல்லாத படிக்கும் முந்தின எத்தை பார்க்கின்ற பிந்தனை இல்லாத படிக்கும் நாள் வரைக்கும் கலரை பத்திரப்படுத்தும்படி கட்டிட வேண்டும் என்றார்கள் அதற்கு உங்களுக்கு காவல் சேவர்கள் உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் சீல் வைத்தார்கள் எடுத்துக்கொண்டு போய் அந்த மார்க்கத்தை மறுபடியும் நிலைநாட்டி விடக் கூடாது அது உரியக்கூடாது வைக்க வேண்டும் எந்த பாதுகாப்பு வைத்தாலும் சரி தேவனுடைய திருவிழா சுத்தம் நிறைவேறும் ஆண்டவர் தேவன் அவர் சொல்லி இருந்தார் மறிப்பேன் எழுந்திருப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தார் கலை அப்படினால எந்த செயல் வைத்தாலும் எந்த பாதுகாப்பு வைத்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலை ஒரு சக்தியும் தடுக்கவில்லை என்று நாம் காணுகிறோம் இந்நாள் வரைக்கும் அங்கே அதாவது இந்த நாடுக்கு யூதமத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவரை களவாய் அதாவது அவரை எடுத்து களவாய் திரு கொண்டு போய்விட்டார்கள் என்ற சாட்சி இன்றைக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்ற செய்தி போர் சேவகர்களால் காவலாளரால் யூதர்கள் பிரதான ஆசிரியர் மற்றும் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டிருக்கும் போது அதை களவாக தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு காசு கொடுப்போம் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடு பண்ணினார்கள் அது இந்த நாள் வரைக்கும் பிரசித்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார் அதற்கு நாங்கள் கூட்ட இருபத்தி அதிகாரம் பதினைந்து நாம் வாசிக்கலாம் அவர்கள் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் அறிவித்தார்கள் எழுமார் மது மரியாதைக்கு அந்த செய்தி சீடர்களுக்கு அறிவிக்கப்பட அறிவிப்பதற்காக சென்றார்கள் இப்படி சென்ற இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம் இவர்கள் வேண்டிய பணத்தை கொடுத்து ஆனால் நாங்கள் உங்களை தப்பிவிப்போம் என்றார்கள் அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதற்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக என்ன பிரசித்தமாகிறது காவலாளிகள் போது பேச்சு வந்த போய்விட்டார் சொல்ல வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம் இன்னும் உலகத்தில் அதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்து அவர்தான் எழும்பினவர் என்று சொன்னால் அதை எப்படியும் மறைக்க வேண்டும் எப்படியும் தடுக்க என்பது இன்றைய மதவாதிகளுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றபடியினால் அதை மறைக்கவே முடியாது சாட்சிகள் காலம் படைத்த மாதிரி அங்காங்கு சாட்சியை எழும்பிக் கொண்டே இருக்கிறது இயேசுவை கண்டேசுவை கேட்டேன் அவர்தான் கடவுள் என்று வேறு தொழுகை செய்தவர்களும் பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளையாகிய ஒரு நாள் ஒரு பாலத்தில் இல்லை என்ற எழுத்து வாசகத்தை எழுதி கொண்டிருந்தார் அடுத்த பக்கத்தில் இருந்து கடவுள் உண்டு என்ற சத்தம் கேட்டது பாலத்தில் ஏறி குதித்து இந்த பக்கம் வந்து யாராவது சொல்றது என்று கேட்டான் கேட்டுவிட்டு பழையபடி எழுதி நான் மகனே நான் தான் கடவுள் உனக்காக ஜீவனை கொடுத்தவர் நான் தான் என்று சொன்னார் பழையபடியவன் இந்த பக்கம் வரும்போது காட்சி அளித்தார் உன்னுடைய பாவத்துக்காக உன்னுடைய கிரமத்துக்காக நான் மறித்து மறித்த கிறிஸ்துவாகி நான் உயிர்த்தேன் இன்று நான் ஜீவிக்கிறேன் உனக்கு நன்மை செய்ய முடிய உன்னை ரட்சிக்க நான் சுத்தம் கொண்டிருக்கிறேன் என்று அழைத்துக் கொண்டார் அவர் பெரிய சாட்சியாக இருந்தார் எப்படியும் தேவன் இல்லை அவர் உயிரோடு எழும்பவில்லை அவரு கிடையாது அவர் ஒரு சாதாரண மனிதன் தான் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில இன்றைக்கும் நான் இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் காண்பிக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் இந்த இயேசுவை தரிசித்தவர்கள் உணர்ந்தவர்கள் அந்த உயிர் சொந்த இயேசு அவர் சென்று தூய பூமிக்கு அனுப்புவார் அல்லவா நான் சென்று போன பின்பு தேற்றோடனாக பிரசத்தாவிய பூமியில அனுப்புவேன் என்று சொன்ன அந்த ஆவியை நான் பெற்றிருக்கிறோம் இதற்கு என்ன இயேசு உயிரோடு எழுப்பினார் அலே இலையா அவர் எழும்பி வீட்டு பரலோகத்துக்கு சென்று அங்கிருந்து தம்முடைய தூய ஆவியே கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியே நமக்கு அறிவித்ததிருக்கிறார் நாம் எல்லாரும் மரியாதை ஒரு பாசைய பேசுகின்றோம் நம்முடைய શરીரத்திலே இயேசுவிடையானிக்க ஆரம்பித்ததனே ஒரு வகையான வல்லமை நம்மி운데 ஆட்கொள்ளுகிறதாய் உணர்கின்றோம் இயேசு இருளنده ஹalleluya அந்த உயிர்்தளந்த வல்லமை நம்முடைய શરીரத்திலே இறங்கிிருக்கிறது பிராகரமாக ஆழைத்து வந்தேன் வந்தத கத்துடாவியனே ஆட்கொண்டான் பிராகினைங்கிட்டது உயிர்்தளந்த வல்லமை ஹalleluya அந்த வல்லமையே நாம் அவர் இருக்கும் போது வரவழைத்து அவர் இவ்விதமாக அவர்களுக்கு சொல்லி இருந்தார் என்று மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியரான வேத கோரான பல பாடங்கள் பட்டு மூன்றாம் நாள் என்பதை எழும்புவேன் என்றும் அவர் சொல்லி இருக்கிறபடினால் அதை வேண்டும் என்று அவர்கள் பிரியாசப்பட்டார்கள் ஆ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துணைய பிள்ளைகளை நான் மறிப்பேன் அவங்களுக்கு எழும்பி கலீலியாவுக்கு போவேன் என்று சொல்லியிருந்தார் அவருடைய வரலாறு முழுவதும் தன்னை ஒப்பு கொடுத்து மறித்து அதாவது ரத்தம் சிந்தி அவர்களை மீட்க ஆதாமின் சந்ததிகள் அதாவது பாவிகளாகிவிட்டார்கள் அவர்களை மீட்க வேண்டும் என்று அந்த இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் காணுகின்றோம் அப்படியே அவர் தன்னை சிலுவையில் அறியவர்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் அவர் விரட்டி பிடிக்கவில்லை பதிவிறந்து தந்திரமாய் பிடிக்கவில்லை பிடிக்க முடியாது அவர் தேடி வந்தார்கள் வரும்போது அன்று யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டவுடனே எல்லாம் பிடிக்க முடியாது அவர் தேவன் அவர் இந்த பூமியிலே வந்த நோக்கம் என்ன என்றால் மறித்து அடக்கம் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அனைப்படியால் அருமையான கற்றை பிள்ளைகளை இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது இயேசுவை பற்றி எங்கும் சொல்லக்கூடாது இயேசுவை ஆராதிக்க கூடாது தடுத்து விடுவோம் என்று பிரயாசப்படுகிறவர்கள் தேவருடைய கரத்துல விழுகின்றார்கள் அவர்களுக்கு ஐயோ என்று நாம் காணுகின்றோம் அப்படி போல உயிர்த்தெழுதல் இல்லை உயிர்த்தெழவில்லை மத்தியில் இருக்கிறது மேசியா வரவில்லை அவர் வரவில்லை என்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி மக்களை இன்றும் கலங்கடிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள் அது இன்று இந்தியாவிலும் பல இடங்களிலும் இந்த கள்ள உபதேசங்கள் பரகி இருக்கிறது நாம் காணுகின்றோம் அனைப்படியால் அருமையான கற்று பிள்ளைகளே நாம் ஏசு நாம் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் ஆண்டவராகிய தேவன் இன்னும் தம்முடைய பக்தர்களுக்கு அவர் பிரசதமாகி தம்மை அவர் வெளிப்படுத்தி நாம் அறிகின்றோம் அதற்காக நான் தேவனை சோத்திருக்கிறேன் தேவனுடைய பரிசுத்தனத்திற்கு மகிமை உண்டாவதாக என்னோடு ஏத்தர் ஒரு பேசினார் ஒரு நாள் அல்ல முதல் முதல் ஒரு பேசினார் அந்த நாளிலே அவர் எனக்கு அதாவது என்னுடைய அவர் பேசும்போது என்னுடைய குழந்த விட்டு அறிகிறது மாதிரி அந்த மகிழ்ச்சி உண்டாயிட்டு அருமையார் அவர்களே பின்னர் என்னை ஜெபம் மண்ணும்படியாக அதாவது கட்டளையிட்டார் பை ஜபம் மண்ணு நான் உன்னோடு பேச போகிறேன் என்று சொன்னார் நான்கு மணி நேரங்கள் அந்த ஜெபளை விட்டு என்னால் எழும்பி வெளியே வர முடியாத அளவுக்கு என்னை ஆட்கொண்ட நாதன் என்னோடு கூட இருக்கிறார் அதை எழுதியா ஆனாலே அவர் உயிரோடு எழுந்தினார் என்பதற்கு நாம் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கின்றோம் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் கர்த்தர் தம்மை காண்பித்துக் கொண்டு வருகிறார் வாசிக்கும் போது சம்பவத்தை வாசிக்கின்றோம் அதாவது என்பவர் நேசித்தார் என்று நாம் காண நேசித்தார் ஆனப்படினால்தான் இயேசுவை சிலுவில் அறிந்திருக்கும் போதும் அந்த சிலுவின் அருகே நின்று கொண்டிருந்தாள் எல்லாரும் போய்விட்டார்கள் என்று அடக்கமணி ஆகிவிட்டது அப்பவும் அவர் விழியற் காலமே போய் அந்த கல்லறைக்கு போகிறாள் அவர் தான் மறித்து போய்விட்டார் அவரை நான் பார்த்து என்ன பிரயோஜனம் என்று எண்ணவில்லை வைத்திருந்த அன்பு அவ்வளவு இருந்தபடினால அவரை தேடி சென்றாள் இன்றும் இயேசுவை யார் அதிகமாய் அன்பு அவரை கிட்டி சேர்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையே மகிமையை மகிழ்ச்சியை காண்பிக்க என்று அவர் சுத்தம் என்று முதலாம் நாள் அதிகாலையில் போய் அந்த செய்தி அறிவித்தார் விடுதலை வாங்கி கொடுத்த முடியும் அதிக அன்பு உள்ளவர்களாக இருந்தால் காணுகின்றோம் அவர்கள் அதிக அன்பு இருந்தபடியிவிட்டது அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் உலகத்தில் மனிதர்கள் அப்படித்தானே ஒருவரால் இன்னொரு பிரயோஜனம் இருந்தால் அவர் தேடுவார்கள் நேசிப்பார்கள் புகழ்வார்கள் அவரால் இவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அறியும் தேடமாட்டார்கள்ிவிட்டது கலரை தேடி போய் கலரின் பக்கத்தில் இருக்கிறார் தெய்வீக அன்பு ஹலையலோயா ஹலையலூயா அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நான் கிறிஸ்து மேல் அதிக அன்பு வைக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய தரிசனத்தை அவர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோத்துருக்கிறேன் ஹலையலூயா யோன் இருபது வசனம் பதினொன்னு வாசிக்கும் போது அவள் போய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள் பாருங்க அங்கே அழுது கொண்டே என்று நான் பார்க்கிறோம் ஒருவனும் கால் மாற்றில் ஒருவனு அவர்கள் அவளை நோக்கி ஸ்ரீயே ஏன் அழகிறாய் என்றார்கள் அதற்கே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இனம் எனக்கு தெரியவில்லை என்றால் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி ஏசு நிற்கிறதை கண்டாள் ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால் அவளை பார்த்து ஏன் அழிகிறாய் யாரை தேடுகிறாய் என்றால் அவள் அவரை தோட்டத்தார்கள் என்று எண்ணி கொண்டு போனதுண்டானால் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றால் ஏசு அவளை நோக்கி மறியாளே என்றால் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்றால் தேவனுக்கு மயமதாக சரீரத்தை காணவில்லை ஆனால் உயிர் மேல் நம்பிக்கை இல்லை ஆனால் சடலத்தை காணவில்லையே அவள் மிக அங்கலாய்த்தாள் ஏன் அழுகிறாய் சிறிய யாரை தேடுகிறாய் என்று கேட்ட போது சொல்லுகிறாள் ஆண்டு அவனை இடத்தை சொல்லுங்கள் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் அருமையான பிள்ளைகளே இந்த நாம் கிறிஸ்து அறிந்து கொண்டாம் கிறிஸ்துவ நன்மையை பெற்றுக் கொண்டாம் அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது இலையிலையா இலையிலா உலகுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும் உலகக்கு இயேசுவை காண்பிக்க கண்டவர்கள் தான் காண்பிக்க முடியும் காணாதவர்கள் காண்பிக்க முடியாது தைரியமாய் அவர்கள் அதாவது அந்த செய்தியை உலகுக்கு அறிவிக்க இயலாத இயேசு உயிரோடு இருக்கிறார் அவரை என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா அவர் நேரடியை தரிசித்தவர்கள் அவருடைய உயிர்த்திலிருந்து வல்லமை பெற்றவர்கள் அன்படினாலே அவளுடைய அன்பை மறுதளிக்க முடியவில்லை அன்படினால் அவள் என்ன சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் என்றால் அவர் வைத்திய நடத்த நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அந்த அன்பு அவ்வளவுக்கு ஆழமாக இருந்தது நாம் காணுகிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளில நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இயேசுவை அதாவது மக்கள் மத்தியிலே பிரசித்தப்படுத்தக்கூடாது அதை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று செய்யப்படுகிறது நாம் காணியில் வல்லமை நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடியாக ஹலையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஏன் சுயிரோடு எழுப்பினார் உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற மாதிரி நாம் உயிர்த்தெழுந்த கர்த்தரை தரிசிக்கத்தான் வந்திருக்கிறோம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிறபடியா அதாவது நாமும் இப்படி சாட்சி பகர வேண்டும் அதாவது எம்மாவிற்கு இரண்டு சீசர்கள் போய் விட்டு வந்தார்கள் வருகிற வழியில கிறிஸ்துவை பற்றி பேசிக் கொண்டு வந்தார்கள் நமக்கு நன்மை செய்வார் என்று எண்ணினோம் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் வரும்போது மூணாவது இன்னொரு ஆள் அவர்களோடு நடந்து வந்து கொண்டே இருக்கிறார் கூட நடந்து வந்து கொண்டே இருக்கிறார் என்ன காரியம் என்று கேட்கிறார் கேட்கும் போது அவர் சொல்லுகிறார் தெரியாதா சில நடந்த சம்பவம் தெரியாதா என்று கேட்கிறார்கள் பேசிக்கொண்டு வந்த போது என்ன ஆயிட்டா அவருடைய உள்ள சந்தோஷம் என்ன நாம் அதைத்தான் அனுபவிக்கிறோம் அலையிலா அவர் உருவத்தில நான் பார்க்கவில்லை அவரை ஆவியிலே நான் பார்க்கிறோம் அலையிலா ஆவியிலே பார்க்கிறோம் அவர் நம்மளோட பேசுகின்றார் பேசும் நமக்குள்ள ஒரு குழந்து விட்டு எறிகிற அனுபவம் உண்டாகிறது அல்லவா பாருங்க ஜபாவுடைய பாருங்க ஜெபாவில நாம் நார்மலா ஜோமனிக்கிட்டே இருக்கிறோம் அன்னி பாசில பேசி ஜோமனி கொண்டே இருக்கிறோம் திடீரென்று நமக்குள்ளே ஒரு எழுப்புகள் உண்டாகி பாடியல் நான் ஷாக் ஆகி உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு அனல் மூடும் போது அங்கே தேவசத்தை நமக்கு துணைக்கின்றது இதை நான் பார்க்கிறோம் அல்லவா அண்டபராகி தேவன் கூட இன்று வாசிக்கலாம் அன்றைய அவர்களில் இரண்டு பேர் ஏழு அல்லது எட்டு மைல் தூரமான எம்மாவோ என் கிராமத்துக்கு போனார்கள் போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி இப்படி அவர்கள் பே சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் வழி நடந்து அவர்களில் ஒருவனாகிய கிளியப்பா என்பவன் பிரதியுத்தமாக நடந்தவை அறியாதபடி அந்நியரா இருக்கிறீரோ என்றான் அவர் எவைகள் என்றார் அதற்கு அவர்கள் அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்க திருச்சியா இருந்தார் என்று இவர்கள் அவர் என்று அறியாமல் பேசிக்கொண்டே வருகின்றார் பேசிக்கொண்டே வருகின்ற வழியில் வந்த போது நேரம் ஆகிவிட்டது அப்படி நீர் எங்களோடு கூட வாரம் என்று அழைத்து சொன்னார்கள் அழைத்து சென்று அவர்கள் அங்கே போஜனம் பண்ணி கொண்டிருக்கும்போது திடீர் என்று அவர் மறைந்து விட்டார் அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் பேசிக் கொண்டார்கள் கைவிட்டு விட்டாரு அவர் மறுத்து விட்டாரு என்று இப்படி புலம்பிக் கொண்டு வந்தவர்கள் இப்பொழுதுதான் இல்லை அவர் உயிரோடு எழும்பி விட்டார் சொன்ன பிரகாரம் உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று சொன்னார் அவர் பேசும்போது என்னாயிற்று வழியில் அவர் நம்முடைய பேசும்போது என்னுடையம் அநேக சாட்சிகள் ஒன்று இன்று உலகத்தில நிறைய சாட்சிகள் எஸ் உயிரோடு எழும்பினார் என்ற செய்தி அறிவிக்கிறவர்கள் இருக்கிறத நாம் காணுகின்ற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது எங்கும் என்னை பற்றி சாட்சியாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் அதற்கு உங்களை சாட்சியாக நான் என்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் அதாவது உலகம் முழுவதிலும் சென்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கும் என்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்து அதாவது எத்தனையோ பக்தர்கள் அதாவது கிறிஸ்துவாக மறித்துக் நாம் காணுகின்றோம் அதாவது அந்த கிறிஸ்துவை உயிர் கிறிஸ்துவை அறிந்த அந்த அறிவை உலகத்தில் அவர்கள் பிரசத்தம் பண்ணிக் அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் காலமாக இருக்கிறது அருமையான தரிசித்தவர்கள் அவருடைய வல்லமை பெற்றவர்கள் அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறவர்கள் தான் இதற்கு சாட்சிகளாக இருக்க முடியும் இருப்பார்கள் என்று கட்டண வேதம் சொல்லுகிறேன் அவர் அம்மாவூருக்கு சென்ற ரெண்டு தர்சனமானார் அவர்களை அவர் சாட்சிகளாக நிறுத்தினார் என்று நாம் காணுகிறோம் பின்பு அவர் கேவாவுக்கும் தர்சனமானார் என்று வேதம் சொல்லுகின்றது ஒன்று கூறின அதிகாரம் நாள் முதல் எட்டு வரை கிலோ வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் வேத வாக்கியின் உயிர்களுபுக்கும் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரர் பிறகு ஐநூறு பேருக்கு அதிகமான பேருக்கு அவர் தரிசனமானார் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அனைவரும் வரைக்கும் இருக்கிறார்கள் ார்கள்த்தித்திரடைந்தார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போ சிலர் எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகாலபுரவி போன்ற எனக்கும் தரிசனம் சொல்லும் போது இத்தனை பேருக்கும் அவர் தரிசனமாகி கடைசியில அகால புறவி போன்ற எனக்கும் நாம் இன்று தரிசனமானார் என்று சொல்வதற்கு மாத்திரமல்ல இன்று பிரஜாதிகளாயிருந்த நமக்கும் அவர் தரிசனமாகி உயிரோடு இருக்கிறேன் என்றுற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று நமது அருமரசிகராகி சொன்னார் அந்த சாட்சிகள் இன்று உலகம் முழுவதும் எலும்பிக் இருக்கின்றது என்று நாம் காணுகின்றோம் ஹலே லுயா மகி உண்டதாக அருமையான கட்டிட பிள்ளைகளை தரிசனமானார் அவர் பேசி அவர்களுக்கு தரிசனமானார் தரிசனமானார் அதற்கு பிறகு ஐநூறு பேருக்கு அதிகமான பேருக்கு தரிசனமானார் இப்படியே பன்னீர்வருக்கு தரிசனமானார் அதற்கு பிறகு அகால பிறகு போன்ற எனக்கும் ஆண்டவர் உயிரோடு எழும்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் படித்தவைகளை சொல்கிறதே பிறர் சொல்லி கேட்டதற்காக அவரை நாங்கள் தரிசித்தபடியால் அவர் உயிரோடு இருக்கிறார் அனுபவங்கள் எப்படி எனக்கு தெரியவில்லை கடைமூடி ஜெவம் என்னும் மாத்திரம் தேவதரிசனம் உண்டாகிறது கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் அவருடைய சாயலை காண்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை தேவருடைய பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பக்தனாகி தாவது சொன்னார் கர்த்தரேன் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் கர்த்தரேன் கண்டுபுனால் எப்பொழுதும் நோக்கிக் கொண்டே இருக்கிறேன் அலேலுயா எப்பொழுதும் கண்முனால் கருத்துரை நோக்கி கொண்டிருக்கிறது உள்ளே இருக்கிற ஆண்டவர் உயிர்த்துவது ஆண்டவர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறபடினால அவரே நாம் எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலேலுயா அவர்கள்தான் எனக்கும் தரிசனமானார் அவர்கள் சொன்னார்கள் என்றைக்கு தரிசனமான எம்மாவிற்கு சொன்னார்கள் நாங்கள் வழியில் அவரை கண்டோம் எங்களுடைய சம்பாசிக்கும் போது உள்ள குழந்தைகின்ற அந்த பெருமகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் அதை கேட்டோம் அதற்கு பிறகு அதற்கு பிறகு மற்றும் அநேகருக்கு ஐநூறு பேருக்கு பேருக்கு இன்னும் பேருடைய சீடர்களுக்கு பன்னிரெண்டு பேருக்கு எல்லாருக்கும் அதோடு விட்டு விடாமல் எனக்கும் தரிசனமான எழும்பினார் என்பதற்கு பலமான சாட்சிகள் உண்டு இன்றைக்கும் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுப்பிள்ளைகளை தேவசோகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய நம்பிக்கை என்ன ஏசு உயிரோ கிறிஸ்தோ மார்க்கத்து நம்பிக்கை என்ன ஏசு உயிரோடு எழுப்பினால் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது அவர் உயிரோடு எழுப்பினாலே நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்கிற நம்பிக்கையிலே எவ்வளவு பெரிய பாடுகள் ஏற்பட்டாலும் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எனக்கு ஒரு மகிமையான காலம் இயேசு உயிரோடு எழும்பினார் எழும்பி அவர் பிதாவினுடைய வலது பாஷத்தில் இருக்கிறார் எனக்கும் அங்கே இடம் உண்டு ஆனப்படினால அதாவது அந்த இயேசு உயிரோடு எழும்பினர் அவரை பிரச்சனைக்கிற அவரை ஆராதிக்கிற எங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டதான ஒரு உயிர்த்தல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கையில தீவிரமாக செய்தார்கள் என்று நாம் காண்கின்ற ஒன்று வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் பேசுகிறேன் போராடினே மனசு வழக்கமாக சொல்லுகிறேன் அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன வரித்தோல் உயிர்த்தலாவிட்டால் குசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே மருத்துவர் உயிரிழந்த உயிரிழப்பா விட்டால் புசுப்போ குடிப்போ நாளைக்கு என்று சொல்லலாமே எதற்கு இந்த பாடுகள் எதற்கு இந்த பிரயாசம் எதற்கு இந்த ஆராதனை இவைகளெல்லாம் எதற்காக என்றால் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது இயேசு எழுபது நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது ஒரு தேவிக் நமக்கு இருக்கிறது என்கிற இந்த நம்பிக்கையில் தான் நாம் இயேசு உயிரோடு எழுப்பினார் என்கிறத எங்கும் பரசாற்றி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் காணல்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுதான் கடவுள் அவர் மற்ற கிரியரலாறு அதத்தாரே சொல்ல இருக்கும்போது இதை மறிப்பேன் எழும்புவேன் எழும்பி உங்களுக்கு முன்னால கலிலே அவுக்கு வருவேன் செல்வேன் அங்கே என்னை தரசாவிட்டால் நாம் காணுகின்றோம் அருமையார கத்திரை பிள்ளைகளை தேவசமுத்திரம் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவராக இயேசு ஆராதிக்கிற நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்கிற நம்பிக்கையில நாம் அவரை அதாவது தொழுது விழுகிறோம் அவருக்கு சாட்சிகளா இருக்கு அவரால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினால கேட்டுக்கொண்டார்கள் யூதாஸ் மறித்து போயிட்டபடினால அந்த யூதாசுடைய ஸ்தானத்திற்கு ஒருவர் எழுப்பட வேண்டும் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் யோகான் எழும்பிய கால வரைக்கும் உள்ள அனுபவத்தை பெற்றவராக அவர் இருக்க வேண்டும் என்று தேவடைய திருவாக்கியம் சொல்லுகின்றது நான் பார்க்கிறேன் முதலாதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வசனங்களை ஒரு ஒரு வாசிக்கலாம் அதனால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு ஏற்படுத்த வேண்டும் என்று ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னுலையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவனுடைய சாட்சியை எப்படி இருக்க வேண்டும் அவர் உயிரோடு எழும்பினார் எழும்பினார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் இன்றைய கிறிஸ்தவர்கள் அதை பதில் சொல்லிக் கொள்ள மாட்டார்கள் படித்தோம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்கிற தரிசித்தவர்கள் சாட்சியாக இருந்தார்கள் எழுப்பினார் அவர்களுக்கு உயிரோடு எழுப்பினார் எனக்கும் எனக்கும் அவர் காண்பித்தார் என்று சொல்லும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால நான் சொந்திருக்கிறேன் தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மகிழ்ச்சி உண்டாவதாக ஆனபடினால் தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளை பிரிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் முப்பத்தி முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை வசனங்களை வாசிக்கும் போது என்றும் முன்னறிவித்து அவர் உள்ளிட்ட குறித்து எப்படி சொன்னார் வார்த்தன் எப்பினார் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் நாங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் உயர்த்தப்பட்டுவா படிப்பறிவு இல்லாதவர்கள் இவர்கள் நம்முடைய ஜென்மபாசகளை பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள் நான் பெ என்று சொன்னதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கத்துடைய உயிர் சிறந்த பண்டிகையை ஆசிரிய வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் பெற்று நாம் அனுபவிக்கிறோம் அவர் நமக்குள்ளே இருக்கிறேன் என்று அவர் நமக்கு தந்திர பிரசுப்தாவியை அவர் நமக்கு தந்திருக்கின்ற முடியினால் அதன் மூலமாக கிறிஸ்துவ நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதற்கு நாம் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் எபடின அவருடைய தேவனுடைய சுதன் தேவனுடைய குமாரன் தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட சாட்சியாக அவர் இன்றும் இருக்கிறார் என்பதற்கு நாம் எல்லோரும் சாட்சிகள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதுபடினால் தேவன் உயிர் திழந்தார் உங்களுக்கு முன்னாலே நான் கலிலியாவுக்கு போவேன் என்று சொன்ன திருவாக்கியின்படி அவர் அங்கே போய் சீடர்கள் அவரை தரிசித்தார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் வரைக்கும் அவர்கள் இயேசு மறித்து அடக்கம் பிறகு அதாவது நம்பிக்கை இழந்து வீட்டை பூட்டி கொண்டு பயந்து போய் இருந்தார்கள் யூதர்கள் தங்களையும் பிடித்துக் கொண்டு போய்விடுவார்கள் அவருடைய சீருடர்களையும் பிடித்துக் கொண்டு அடித்து போவார்கள் உயிர்த்தழந்த கத்தரை தரிசிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பெற்றிருக்கிறபடி நான் நாம் அந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக உலகத்தில் அறிவிக்க வேண்டும் அதனுடைய ஜீவியத்தில் வாழ்க்கையிலே மாதிரியாக காண்பிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடியினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அலேலுயா அலேலையா லேலுயா அலேலுயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கத்தராகி தேவன் வரப்போகின்றார் வரப்போகின்றார் அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றபடினால அதற்கு நம்மை நாம் ஆயத்தமாக்கிக் கொள்வோம் ஹலே இலவையா தேவனுடைய புருஷ நிராமத்திற்கு மைமூண்டாவதாக ஆண்டவராய் யேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று சீடர்களுக்கு சொன்னது போல நம்முடைய சாட்சிகளும் அவதமாக இருக்கட்டும் கருத்தை நம்மை ஆசிரதிப்பார் ஹலேயா ஹலேயா அலேலையா விருதுநகரில் பிராமண கோலத்தை சேர்ந்த ஒரு அம்மா ரொம்ப பக்தியுள்ளவர்களாக இருந்தார்கள் வெள்ளி செவ்வா விரதம் இருந்து அவர்கள் ஆராதனை செய்கின்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை மிகவும் துக்கமாக கணவன் பேங்கில் மேனேஜராக இருக்கிறார் அவர் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வரும்போது துக்க முகத்தோடு தான் வருவார் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து சிரிக்க மாட்டார்கள் துக்கமாக இருந்தார்கள் நீண்ட நாட்களாக அவர் வந்து அவருடைய வீட்டில் இருக்கிற வழிபாட்டுக்குரிய எல்லாவற்றையும் கும்பிட்டு விட்டு அப்புறம் தான் அவர் இப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த அம்மா ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள் உண்மையான கடவுள் உண்மையான கடவுளை நான் பார்க்க வேண்டும் இந்த இதில் இருக்கிற வழிபட்டுக் கொண்டு வருகிறேன் அல்லவா இவைகளில் இருக்கிறது யார் உண்மையான கடவுள் என்கிறதை எனக்கு காட்ட வேண்டும் இல்லாவிட்டால் நான் எல்லா தொழகையும் விட்டு விடுவேன் என்று அம்மா தீர்மானம் பண்ணினார்கள் இன்று நேர நிச்சையிலிருந்து தன்னை மறந்து இருக்கும் நேரத்தில் தேசு கிறிஸ்து கல்வாரில் அடிக்கப்பட்டவராக தரிசனமானார் ஐயோ இது வேதக்கார கடவுள் எனக்கு வேண்டாம் என்று கடை விழித்து விட்டார்கள் திரும்பவும் கண்ணை மொழினார்கள் கண்டை மொழி தியானித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அழகான ரூபத்தில் வந்து மகளே அடுத்த கல்வாரிய சிலுவை தரிசனத்தை கொடுத்தார் நான் தான் தேவன் உனக்காக பாடுபட்ட நான் தான் ஒருவர் தான் கடவுள் என்று சொல்லும் நம்ம உள்ள பெரிய மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பித்தி வீடு போகிற ஒரே வெளிச்சமாக இருக்கிறது கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடித்தாலும் கத்தோட சொந்தம் துணித்துக் கொண்டே இருக்கின்றது நான் தான் கடவுள் நான்தான் தேவன் என்ன நீ வணங்கு என்று உடனே அவர் எழும்பி ஒரு சூலை போட்டு வழிபாட்டுக்குரிய எல்லா ஃபோட்டோங்களை அரைக்கினார்கள் இறைக்கி அடுக்கி வைத்து விட்டு வீட்டில் ஒற்றை அடித்து நல்லா இது பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் போய் சொன்னார்கள் நான் கடவுளை கண்டேன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இவ்வளோ பக்தியாக இருக்கிறனால கடவுளை கண்டிப்பீங்க என்று சொன்னாங்க ஆனால் எந்த நிலையும் சொல்லலை அதுக்கு மேலே அவனும் சொல்லலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறான் இவ்வளவு சனிக்கிழமை கணவன் வருவார் ஒரு வருகிற பாதரித்து சத்தம் கேட்டது இவ்வளோ ஓடி வந்து சிரித்து கொண்டு வாங்க வாங்கவே உடனே அவருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு இப்படி ஏற்கனவே கவலையில் ஆழ்ந்து ஏதோ மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு என்று எண்ணி வீட்டில் வந்தால் வீட்டில் வந்து கும்பிடுவதற்காக மேலே வெட்டி பார்த்தார் ஒன்றும் இல்லை என்ன என்று கேட்டார் நீங்கள் முதலாவது காலில் அலம்பி சாப்பிடுங்க நான் அதுக்கு சொல்கிறேன் இல்லை உள்ளதை சொல்லு சொல்லாவிட்டால் அந்த மாதிரி ஒரே சந்தோஷத்தில் முழுகி இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் போய் கேட்டாங்க இங்கே ஏதாவது வேதக்காரங்காரம் வந்தாங்களா அப்படின்னு அப்படி யாரும் அவங்க இப்போ அவங்க இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடவுளை கண்டு என்று இதான் மற்றபடி அவர் வேற ஒன்று ஒரு நாங்கள் வித்தியாசமாக காணலை அவருக்கு ஒரே கவலை உடனே ஒரு மாந்தரவாதியை கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணி தான் அப்படி திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா அப்படின்னாலும் அவர் வந்து பார்த்தால் ஒன்று செய்ய முடியல டாக்டரை கூப்பிட்டு வந்தார் டாக்டரை பார்த்து விட்டு சொன்னார் இப்போதான் அவர்கள் நேச்சராக இருக்கிறாங்க நல்ல அருமையாக இருக்கிறாங்க அவங்கள ஒரு குழப்பமும் இல்லை என்று டாக்டர் போய்விட்டார் இவர் கவலையோடு பழையபடி திங்கட்கிழமை ஆபீஸுக்கு போயிட்டார் ஆபீஸில் போய் உட்கார்ந்து கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார் இப்படி ஆயிட்டு குழந்தைகளும் இல்லை மனைவிக்கு இப்படி ஆயிட்டு என்ன செய்வது என்று சொல்லி அப்படி இருக்கும்போது வீடு முழுவதும் வெளிச்சம் உண்டாச்சு இல்லையா இல்லையா வீடு முழுவதும் வெளிச்சம் ஆயிட்டு அப்போ இவர் கண்ண நல்லா துடைச்சிட்டேன் அப்படி மனைவியை பற்றி நினைச்சிட்டு இருந்தாலும் அப்படி ஆயிட்டோன்னு அடுத்தாலும் அதே சுகிரு கவலைப்படாதே நான் தான் உன் தேவன் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ன திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப இவரால் மறுக்க முடியவில்லை அப்போ விழுந்து விட்டார் விழுந்து பாதத்தில் விழுந்து கேட்டிருக்கிறார் கடவுள் என்று சொன்னாலே எங்களுடைய குளத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே எங்களை தள்ளிவிடுவார்களே நான் எப்படி இதை சொல்வது என்று இல்லை நீ இப்போ விருதுநகர்களில் நடந்த சம்பவம் அடுத்தபடியாக ஒரு ஊரை காண்பித்து அங்கேயே போய் என்னுடைய ஊழியத்து நீங்கள் ஒரு வீடு எடுத்து அங்கேயே என்னுடைய சேவை செய்யுங்கள் நான் கடவுளை நீங்கள் என்னை கண்டு கொண்ட விதத்தை பிறருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அவன் அப்படியே இருந்தார் இந்த மறுக்க முடியாது அப்புறம் திரும்பி ஆஃபீஸில் போய் ரிஷன் லெட்டர் எழுதி வைத்து விட்டு அங்கே எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் சார் உங்கள் மனைவிக்கு தான் அப்படி என்று சொன்னீங்க நீங்களும் அப்படி வேலை இது இல்லை என்று சொல்லி ராத்திரியோட ராத்திரி வீட்டுக்கு வந்து லாரி கொண்டு பொருளெல்லாம் ஏற்றி கொண்டு அவர்கள் கற்றுடைய சேவைக்கு சென்று விட்டார் லே இல்லையா லேலையா லே இலையா அவளுக்கு தேவன் திரும்ப குழந்தைகளை கொடுத்தார் அவளை ஆசீர்வதித்தார் ஊழியத்தில் ரொம்ப காலம் ஈடுபட்டார் இது ரொம்ப முன்னால் நடந்த ஒரு சம்பவம் அருமையான கற்றுரை பிள்ளைகளை ஆண்டு உயிரோடு எழும்பினார் லே இலையா அவர் எங்கும் அவர்கள் அறியாமையினால் கடவுள் மேல் அன்பு கொண்டவர்களாக இருந்தபடினால் எந்த கடவுள் யார் கடவுள் என்பது அறியாமல் இருந்தபடியினால் அப்படி இருந்தார்கள் அவர்களுக்கு தேவன் தரிசனமாகி நம்மை காண்பித்தார் மரியா கவலைப்படுகின்றாய் என்று சொன்னது போல இன்றைக்கும் நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தரிசனமாகிக் கொண்டிருக்கிறார் அலைய இல்லையா உங்களையும் என்னையும் தேவரும் சந்தித்திருக்கிறார் நாம் இன்னும் கர்த்திடத்தில் நெருங்கி வீழ்ச்சி வந்த கர்த்தனுடைய அன்பை இன்னும் நிறைவாக பெற்று அவருக்கு சாட்சிகளாயிருக்க தேவன் மக்கள் பேசுவார்கள் ஹலேஎல்வியா ஹலேஎலுவையா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர் உயிரோடு எழும்பவில்லை அவர் உயிர அவர் உயிருள்ள தேவன் அல்ல என்பதை சாதிப்பதற்காக என்று பலர் பிரயாசப்படுகின்றார்கள் அவர்களை முறியடிப்பதற்கு நாம் சாட்சிகளாயிருப்போம் ஹலே எழுவையா அவர் சாட்சிகளாயிருந்து இயேசு உயிரோடு எழும்பினார் எப்படி தெரியும் எனக்கு தரிசனமானார் என்னோடு கூட அவர் இடைப்படுகிறார் என்னோடு கூட அவர் பேசுகிறார் அந்த உயிர் தழுந்த அந்த வல்லமையை அந்த தெய்வீகத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லத்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கத்தர் உறவுகிற முடியுறார் சொல்கிறேன் என்னுடைய பரிசுமத்திற்கு மயமா உண்டாவதாக கத்தர் வார்த்தைகளை ஆசீர்வி மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய கரை சாலேம் நகர் அனந்தன் நகர் ஆசாரி போஸ்ட் நாகர்கோவில் ஒன்பது கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம்